तापत्रय विनाशाय, विहरेत, சச்சிதானோத்தியேத்தவே தாத்தய விநா நேரேத்தலுஜீத்திருத்தாதி ஸ்ரீமத் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜஸ்ய கா பாஷா சமாதிஸ்திய கேசவ ஸ்திததீ கிம் பிரபாஷேத்த கிமாசீத விரஜேத்த கிம் அப்படின்னு கேள்வி கேட்பான் அதாவது ஸ்தித பிரஜனுடைய என்ன சமாதியில் இருக்கக்கூடிய ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணம் என்ன பாஷா கா அவன் எப்படி பேசுவான் எப்படி உக்காருவான் எப்படி நடப்பான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்பான் அதே மாதிரி இங்கே உத்தவரும் கேட்குறார் இதுவும் ஸ்தித பிரஜ லக்ஷண கேள்வி மாதிரி தான் குணாத்தீத லட்சணம் பராபக்த லக்ஷணம் பராபக்த லக்ஷணத்தை பகவானாகவே சொல்கிறார் குணாதித்த லக்ஷணம் அர்ஜுனன் கேட்டு சொல்றார் ஸ்தித பிரஜ லக்ஷணமும் அர்ஜுனன் கேட்டு தான் சொல்றார் பகவான் அது மாதிரி இங்கேயும் உத்தவர் கேட்குறார் கதம் வர்த்தேத்த அதாவது பத்தோவா முக்தோவா இந்த பத்தன் அல்லது முக்தன் கதம் வர்த்தேத ரொம்ப முக்கியமா இங்க மோக்ஷத்தை முக்தி அடுத்த சாப்டரில் இதெல்லாம் வரப்போகிறது இப்போ ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தோடு இது பூர்த்தியாக போகிறது இந்த அத்தியாயம் கதம் வர்த்தே த இந்த அதாவது பத்தனோ முக்தனோ இந்த சரீரத்தில் எப்படி விவகாரம் பண்ணுறான் வர்த்தேத்த கயிர்வா விகரேத் எந்த சாதனங்களை கொண்டு அவன் சஞ்சரிப்பான் விகரேத் மூவ் பண்ணுறான்னு அர்த்தம் எப்படி இந்த உடம்பில் இருக்காமல் அவன் எப்படி விவகாரம் பண்ணுறான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இவன் பத்தன் இவன் முக்தன் அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன அடையாளத்தை வச்சுண்டு இவன் பத்தன் இவன் முக்தன் ஏன் வச்சுக்கணும் இன்னொருத்தரை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நான் பத்தனா முக்தனா என்பதை நான் எப்படி அறிவது நான் எப்படி இந்த உடம்பில் இருக்கேன் இந்த குணங்களோடு சேர்ந்து நான் பந்தப்பட்டிருக்கேனா மோட்சம் அடைஞ்சிருக்கேனாங்கிறத எந்த அடையாளத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது கைகி லட்சணைகிவா ஞாயேத்த முதல்ல கதம் வர்த்தேத்த கதம் விஹரேத் அயம் ஜீவா அஸ்மின் ஷரீரே இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் எப்படி இருக்கான் எப்படி சஞ்சரிக்கிறான் எந்த லக்ஷணத்தை வச்சிருந்து இவனை அடையாளங்களை வச்சு இவனை புரிஞ்சுக்கிறது கிம் புஞ்சி த என்ன சாப்பிடுவான் அதனால வியாக்கியான கஷ்ர என்ன சாப்பிட்றாங்கிறது இல்லை எப்படி சாப்பிட்றான் கிம் புஞ்சித்த உத விசிறேத் அப்புறம் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை மலங்கழிக்கிறதும் எப்படி கீதையில் நம்ம பார்த்தோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்னேத தத்வவித்து பஷ்யன் ஷிருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் ஸ்வபன் ஸ்வசன் प्रलपन, விசிறன் கிருண்ணன் அங்கே விசிறுஜன் இருக்கு, அதனால தான் சொல்ல வந்தேன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரயன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்குது ஏழு எட்டு ஸ்லோகங்களில் வருது அஞ்சாவது அத்தியாயத்தில் அதான் இந்த சரீரத்தில் கர்மேந்திரிய ஜானேந்திரிய விவகாரங்களையெல்லாம் பண்ணி கொண்டு அதோட சம்பந்தப்படாதவனாக ஞானி இருக்காங்கிறது சொல்கிற ஸ்லோகம் அது ஜீவன் முக்தனுடைய ஸ்லோகம் அது அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன சொல்கிறார் எப்படி சாப்பிட்றான் அவன் எப்படி சாப்பிட்றான் எப்படி அவன் உடம்பில் இருக்கிற மலத்தையெல்லாம் தியாகம் பண்ணுறான் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஞானின்னு சொன்னால் ஒரு ஆர்டினரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பானோ இந்த நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காதோ எல்லாருக்கும் இந்த யோகியையும் ஞானியையும் சில சமயம் குழப்பிக்கிற வழக்கம் பல சமயம் யோகியாக இருக்கிறவன்தான் ஞானியும்பாங்க யோகிக்கும் ஞானிக்கும் உள்ள பேதம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த டாபிக் அப்புறம் வச்சுப்போம் ஆ ஷீதை எப்படி அவன் படுப்பான் ஆ சீதை எப்படி உக்காருவான் யாத்திவான் எப்படி நடப்பான் அங்கே முதல்ல எப்படி சஞ்சரிப்பான்னு கேட்டார் விகரேத்துன்னு அது எல்லாம் ஒன்று தான் சுருக்கமாக ஒரு அறிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொருத்தர ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இல்லை நம்ம ஞானியா அக்ஞானியான்னு நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டும் அதே சமயம் அக்ஞானினா அக்ஞானின்னு ஒத்துக்கிறதுன்னு தப்பு இல்லை ஞானினா ஞானின்னு ஒத்துக்கிறதுலேயும் தப்பு இல்லை ஆனால் இன்னொருத்தருக்கு நாம் ஞானியாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஞானியாக நமக்கு நாம் ஞானியாக ஜ்யானியான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை போய் இன்னொருத்திட்ட நான் ஒரு காலத்தில் அக்ஞானியாக இருந்தேன் இப்போ ஞானி ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உண்மையான ஜானி அத்வைதம் தெரிஞ்சவனுக்கு இன்னொரு வஸ்துவே கிடையாது எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணணும் எதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோ பண்ண வேண்டியதில்லை ஆகவே இந்த ஸ்லோகம் இந்த கருத்தை நமக்கு உபதேசிக்கிறது இந்த ஸ்லோகார்த்தத்தை நாம் சிந்தித்து புரிஞ்சுப்போம் இதில் பகவான் என்ன பதில் சொல்ல போகிறார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் கதம் கயிர் வாஜ்யே தலக்ஷணை கிம் புஞ்சித்